வெகு நான் கண்டதில்லை அதே அவருக்கு ஒரு தொழுகை கூடவும் தவறியதில்லை அவரிடம் கடும் இருளிலும் கொதிக்கும் வெயிலிலும் ஏறி பள்ளிக்கு வருவதற்காக ஒரு கழுதையை நீர் வாங்கலாம் தானே என்று கூறப்பட்டது அவர் பள்ளிவாசலுக்கு அருகிலேயே என் வீடு அமைவது எனக்கு விருப்பமாக இல்லை காரணம் பள்ளி நான் நடந்து வருவதிலும் எட்டுக்கள் எனக்கு நன்மைகளாக எழுதப்படுவதையே நான் விரும்புகிறேன் என்றார் ஏனெனில் உனக்கு அவை அனைத்தையும் அல்லாஹ் சேர்த்து வழங்குவானாக இந்த நபி சல்லு அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் என்றும் கூறினார் மற்றொரு அறிவிப்பில் நீர் எந்த நன்மையை நாடிமீரோ அது உமக்கு உண்டு என்று உள்ளது